நான் சென்னை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகுது சர்க்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் பச்சை அரிசி ஒரு கப் பாசிப்பருப்பு கால் கப் வெள்ளப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெள்ளம் ரெண்டு கப் சுக்கத்தூள் ரெண்டு சட்டுகை ஏலக்காய்த்தூள் அரை ஸ்பூன் பச்சை கற்பூரம் சிறிதளவு நெய் நாலு ஸ்பூன் முந்திரி தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு செய்முறை முதல்ல இந்த கடலை பருப்பு ஒரு ஸ்பூனை வந்து நல்ல முக்கமணி நேரம் ஊற வச்சு வச்சிடுவோம் இப்போ ஸ்டோப்பை தச்சுட்டு ஒரு பேன் வச்சு ட்ரை பேனில் பாசிப்பருப்பை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருவோம் பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பு கடலை பருப்பு பச்சரிசி மூணையும் நல்லா தழுவிட்டு குக்கரில் அரிசியெல்லாம் போட்டுட்டு ஒரு நாலரை கப் தண்ணி ஊற்றி இதை ஒன்றரை கப்பாக கனெக்ட் பண்ணிப்போம் நாலரை கப் தண்ணி மூணு மடங்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி விசில் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் கொடுத்து அது வேக வச்சுப்போம் அது வேகிறதுக்குள்ள இன்னொரு ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த வெள்ளம் கடையில வாங்குவதே நல்லா பாகு வெள்ளமாக டார்க் கலராக இருக்க வெள்ளமாக வாங்கிப்போம் அதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் வெள்ளத்தை போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் கொஞ்சம் கொதிச்சதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வடிக்கட்டிட்டு இந்த கல் மண்ணெல்லாம் இருக்கும் அதை வடிகட்டி எடுத்துட்டேன் அந்த வெள்ளை கரைசல்ல ஒரு ஸ்பூன் நெய் கலந்து வச்சிருவோம் இன்னொரு ஸ்டவ் பற்றி வச்சுட்டு வானல் வச்சு வானல் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி போட்டு முந்திரி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வர்ந்ததுமே திராட்சை அதில் போடுவோம் திராட்சை போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே திராட்சை வெந்துடும் இப்போ குக்கரில் வந்து சாதம் வெந்துட்டோன்னு அடங்கினதும் இறக்கிட்டு இந்த வெள்ளைக்கரைசில எடுத்து அதில் கலந்து விடுவோம் வெள்ளைக்கரைசில கலந்து நல்லா தலை தழை தலைன்னு கொதிக்கணும் எல்லாம் கலந்து அரிசி பருப்பு வெள்ளம் எல்லாம் ஒன்றா கலந்து நல்லா வேகணும் நல்லா வேக வச்சுட்டு அதில் வந்து சுக்குத்தூள் ஏலக்காய் தூள் போட்டுவோம் இந்த பச்சக்கர் பொறுத்தா நல்லா கொஞ்சமாக பொடி பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நிறைய போட்டுடக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆன உடனே எல்லாம் பொங்கல் நல்ல பதத்துக்கு வந்த உடனே இந்த ஆஹ் மூந்திரி திராட்சை எனக்கு அடுத்த அதுல கொட்டிடுவோம் நெய்யோட கொட்டிட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் மேலே கொட்டி நல்லா கலந்து விட்டோன்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சர்க்கரை பொங்கல் தயார் இது கோயில் தர பொங்கல் மாதிரி இருக்கும் சுப்பாவா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்